கேக்குது கேக்குதுங்க நீங்களே மை கேட்கலன்னா எவ்வளவு சிரம போடுவான் பாட்டுக்காரன்னு உங்களுக்கு தெரியுமா சொன்னா கேட்க மாட்டேங்க கேக்குங்க Ta-da na na na Ta-da na na na Ta-da na na na na Oh, oh, oh, oh If you're like this, I'll be like this You should be like this You should be like this Ta-da na na na na aa aa vemara kollai irumbara vittu undalai neeki allal arthu aanandamaakkiyade aananar ும்பு ரவி சூடும் தடை நீக்கி அல்லனறுத்து ஆனந்தம் ஆக்கியதே சகதினாம் எல்லை மறுவா நெறியணிக்கும் வாத எங்கோன் திருவாதகம் என்னும் தே திருவாசகம் என்னும் தேன் அல்ல திருவாசகம் என்னும் தேன் பாதமூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வார்கள் இமைப்பொழுதும் என் நஞ்சில் நீங்காதான் தாழ்வார்க நான நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ்வார்கள் நமச்சி வாயவார்கள் நாதம் தாழ்வார்கள் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள் நமச்சி வாயவார்கள் நாதம் தாழ்வார்கள் இமை நீ Love children arts <laughs> and modern喔 It starts halfway there Everyone likes Ch Finanz Love children雨 ൘ർད ൢསྼ ർསྲ ർས� െ ൘ൽ െ઺� ൘�ད െ઺ས� ർས� െ઺ད ർས� െ઺� ൘ൈ്െ െ઺� െ઺�ན െ઺�ཐ ൘�གએ െ઺�ས� െ઺�ད െ઺ན� െ઺ས தாழ்வாக நமச்சிவாயவாக நாதம் தாழ்வாக இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீ என்ற ஒரு நூல் மேல்நாட்டு அறிஞர்களை முதற்கொண்டு தன் வயத்தே எடுத்தது என்று ஒரு பாதிரியார் அவர் வந்து கிறிஸ்டியானிட்டியை அவர் இந்தியாவுக்கு வந்தார் வந்து இங்கே என்ன பண்ணார் எல்லோரும் ஒரு புஸ்தம் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்கள் அப்போ இருந்தவன்னா அப்படி படிச்சுக்கிட்டு இருந்துருக்கான் திருவாசலத்தை அப்போ இருந்த சைவங்கள் ஆ ஆமாம் இப்போ இருந்த செய் இப்போ இருக்கிற சைவங்களை பற்றி எனக்கு நம்பிக்கையே கிடையாது சைவத்தில் ஈடுபாடு கிடையாது செயல் கிடையாது இல்லையா ம் என் எனக்கு ரொம்ப ஒஸ்தி என் எனக்கு ரொம்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அவர் கிழிஞ்ச ரவுக்கே போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம் என் மனைவி வஸ்தின்னு நா நான் அவளுக்கு நல்ல ரவுக்கே வாங்கி கொடுக்கணும் ஆ ஆமாம் அது செய்யறதில்லை சைவத்தில் இருக்கிறவங்க செய்யறதில்லை ஆ ஆமாம் செய்யணும் அவ்வளோதான் சொல்லுங்க அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியாது அப்படி அப்போ அவன் கேட்டான் இது என்ன நூல் அப்படின்னு திருவாசகம் இதுதான் அவங்க மத நூலான்னு எங்கள் மத நூலில் இதுதான் தலை அப்படின்னா ஒருத்தர் உடனே வாங்கி படிச்சு வாங்கி என்ன பண்ணா ஒரு புத்தகத்தை வாங்கி விட்டுக்கணும் அப்புறம் தமிழ் படிச்சு அத திருவாசகத்தை திருப்பி பார்த்தான் எடுத்தவுடனே நமச்சிவாய வாழ்க்க கீழே பொருள் அறியினா நமச்சிவாய என்பது சிவனை குறிக்கும் சிவன் இவருக்கு குருவாக வந்ததுனால அவரை வாழ்க என்று வாழ்த்துகிறார் குரு வாழ்த்து இது அப்படின்னு இருந்தான் ஓஹோ அப்படியா எடுத்த உடனே சிவனுக்கு கூட வணக்கம் சொல்ற இல்லையே குருவுக்கு சொல்றாரு குருதான் மிக உயர்ந்தவர் குரு தான் சிவனை காட்டுகிறார் இல்லையா அம்மா தான் அப்பாவை காட்டுறான் இல்லையா அதே போல் இல்லையா ரொம்ப சந்தோஷம் இமைப்பொழுதும் என் நன்றில் நீங்காதான் தாழ்வாழ்வாள் தண்ணி இமைச்சுக்கிட்டே இருக்குமே அந்த பொழுது கூட சிவனை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு அது முடியுமா அப்படின்ட்டான் அப்படியே திருவாசகத்துக்கு சொல்லுவாங்க அப்படி சிவ பூஜை பண்ண முடியாதவர்கள் திருவாசகத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க திருவாசக பூசைன்னு அதுக்கு பேர் முடிந்தவர்கள் நியமங்கள் சொல்றாங்க பாருங்க நியமங்கள் சொல்றாங்க அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கெடுதலை செய்ய மாட்டான் நல்லதை செய்யாமல் இருக்க மாட்டான் இவ்வளவுதான் அது அதனுடைய பொருள் அப்படி வச்சுங்க கெடுதலை செய்ய மாட்டான் நல்லதை செய்யாமல் இருக்க இதுதான் யமங்கள் நியமங்கள்ன்னா விளக்கம் திருமூல திருமணத்தில் அப்படிதான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி என்ன பண்ணுவோம் அந்த சிவபூசை பண்ணுறவங்களும் சரி சிவபூஜை பண்ணாத சைவர்களாக இருந்தாலும் சரி அவங்க இந்த பன்னீர் திருமுறையை வச்சு சிவபூசை முக்க முடிவில் இந்த பன்னீர் திருமுறையை வச்சு அதுக்கு ஒரு பூ போட்டு அதுக்கு ஒரு வணக்கம் செலுத்தி அதில் தினந்தோறும் ஒவ்வொரு பதிகம் ரெண்டு பதிகம் நாலு படிக்கிறது அந்த பதியத்துல என்ன கருத்து சொல்லு இருக்கோ அதன்படி நடக்கிறது என்ன சொன்ன படிக்கிறது பதியத்துல என்ன கருத்து சொல்லுகிறதோ அதை போல நடக்கிறது நமச்சிவாய மந்திரத்தை தினந்தோறும் சொல்லு அப்படின்னு வந்ததுன்னா திறந்தோறும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தொடங்க விபூதி பூசிக்கோ அப்படின்னு இருந்ததுன்னா ஓஹோ அப்போ தவறாமல் நம்ம விதி பூசிக்கணும் இல்லையா எதை படிக்கிறோமோ அந்த நூலில் என்ன கருத்து சொல்லப்படுகிறதோ அதுபடி நாம் வாழ்க்கை நடத்த விருப்பம் இல்லாவிட்டால் அந்த நூலை நீ படிக்க வேண்டியில்லை எங்கள் ஊரில் ஒருத்தன் என்ன பண்ண இந்த வாசகத்தேளை கவர்மெண்ட் வாசகத்தேளை அவன் என்ன எழுதியிருந்தான் அந்த பாசரி தாலையில் இருக்கிற தலைவர் திருக்குறளை படி அதன்படி நட அப்படின்னு அவன் சொந்த கருத்து அது அந்த ஊர்ல படா எதிர்ப்பு வந்துருக்கு குண்டத்தூர்ல இப்படி யாரு எழுதி சொன்னது ஒன்ன அப்ப திருக்குறளை படிக்கிறவன்னா அத நடக்கலையா அப்படின்னு கேட்டான் அது நடக்கலன்னு நான் சொல்லலையே அதன்படி நடந்தேன் நட போலீஸ் இருக்கும்போதே திரு போலீஸ் கேட்கவே வேண்டாம் ஒருத்தர் நடமாடவே முடியாது அதனால வந்து சைவத்தில் அப்படி சிவபூஜை பண்றவங்களா இருந்தாலும் இந்த திருமூரை பூஜை பண்றது அதுல இருந்து படிக்கிறது அதுல படிக்கிறதுல என்ன நடக்குதோ என்ன சொல்றாங்களோ அதுபடி நடக்கிறது என்று வைத்துக் கொண்டு இருந்திருக்கிறார்கள் சைவர்கள் ஆமாம் இப்போ இருக்கிற சைவர்கள்லாம் தேவால திருமுறைகளை படிக்கிறதும் கிடையாது அதன்படி நடக்கணுங்கிறதும் கிடையாது இல்லையா இப்போ சமீபத்தில் வந்து எல்லா கோயில்லையும் அன்னதானம் போடணும்னு சொல்லிட்டாங்க அம்மா நல்ல காடி சிவன் கோயில் போகிறா போட்டாங்க பெருமாள் கோயில் போகிறா போட்டாங்க அப்புறம் முஸ்லீம் தர்காவிலலாம் போட்டாங்க அப்புறம் இப்போ என்ன பண்ணாங்க சர்ச்சில் போடணும்னு சொல்லி போடணாங்க போ போட போனாங்க கத்தோலிக்க மிஷன்லேருந்து அதை எதிர்ப்பு தெரிவித்தாங்க போடாதீங்கட்டாங்க பேப்பரில் வந்து இல்லை பேப்பரில் வந்து பரிச்சு இல்லை கத்தோலிக்க மிஷன்லேருந்து போட்டான் இங்கே சர்ச்சில் சோறு போடாதீங்க சோறு திங்கிற கூட்டம் தான் வந்துடும் வழிபாட்டுக்கு வர்ற கூட்டம் வராது போடக்கூடாது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மன்னிக்கணும்ட்டோம் பேப்பர் வந்துட்டு ஆமாம் அப்போ சில பேர் கேட்டாங்க அந்த பிஷப்பை அந்த சர்ச்சில் போடுறாங்க இந்த சர்ச்சில் போடுறாங்க சோறு இந்த சர்ச்சில் போடுறாங்க சர்ச்சிலேயே சோறு போடுறாங்களே அப்படின்னு அதெல்லாம் அத்தாரிட்டியான சர்ச் அல்ல தான் தோன்றியாக தோன்றியது அதெல்லாம் அவன் பிரியாணி பொண்ணு கொடுக்கலாம் தெரியுமான்னு கேட்டுப்பட்டான் ஆமா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்தி தென்னமலர்ல வந்து அப்போ அந்த பிஷப்பு என்ன சொல்றார் அந்த வைதிக காரியம் கெட்டுவிடும் அதனால தோர் போடாதீங்க நாங்க ஏழைகளுக்கு முன்னே நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் தயவு செய்து அம்மா மன்னிக்கிறோம் கட்டுறோம் இல்லையா ஆக அப்ப அந்த பிஷப்பு என்ன நினைக்கிறாரு அந்த வைதிக காரியம் சரியா நடக்கும்னு நினைக்கிறார் அல்லவா வழிபாடு நல்லா நினைக்கும் நினைக்கிறார் ஏத்திக்கணும் அடிக்கடி சொல்லிருக்கிறேன் நம்ம கோயில்கள் எல்லாம் வழிபாடுகள் சரியாக நடைபெறவில்லை மகாத்மா காந்தியே ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார் இந்த சுயசரித்திரம் ஒரு புத்தகத்தில் நம்ம நாட் நம்ம மதத்து கோயில்கள் எல்லாம் வழிபாடு சரியாக நடைபெறவில்லை அது மனசாந்திக்கு இடம் இல்லை அதிலே அப்படின்னு எழுதியிருக்கிறார் நானும் படிச்சிருக்கேன் அவரும் எழுதியிருக்கிறார் அல்லவா ஆமா ஆக ஆக இந்த சிவபூச பண்றவங்க இந்த திருமுறையை பூசை பண்ணணும் பண்ண முடியாதவங்க திருமுறையாவது பூசை பண்ண அப்படின்னு இருக்கு செய்ய வேண்டிய காரியம் இல்லையா சட்டப்படி அவன் ஒரு நிறத்தை வாங்கி பட்டா வாங்கி கட்டியிருந்தான் வம்பு இல்ல பாருங்க அதனால சட்டத்துக்கு உட்பட்டாம நம்ம நடக்கிற காரியங்கள் அத்தனையும் விற்கானத்துல தொந்தரவு தரும் என்பதை நாம் எண்ணிக்கொள்ளணும் ஆமாம் இல்லையா ஆக அப்படி திருவாசகத்தை தேவார சம்பந்த தேவாரத்தில் ஒரு பதியும் அப்பர் தேவாரத்தில் ஒரு பதியும் சமந்தரில் ஒன்று சுந்தரில் ஒன்று மாணிக வாசகரில் ஒன்று அப்படி படிக்கிறேன் இப்போ நீ படிக்கிறியா என்ன கேளுங்க திருப்பி நான் படிக்கிறேன் படிக்கிறத எழுதியும் வச்சுருக்கேன் எெந்த தேதியிலிருந்து எப்படி எல்லாம் நான் படிச்சேன் அப்படின்னு அதையே நீ எழுதுறேன்னு கேட்கலாம் கணக்கு எழுதுறேன்ல இந்த மாதம் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சது அறுநூறு ரூபா கிடைச்சது எழுநூறு ரூபாய் கிடைச்சது அப்படின்னு கணக்கு எழுதுறேன் பொருளை கணக்கு எழுதுறேன்ல பொருளை கணக்கு எழுதுறது போல அருளையும் கணக்கு அப்படி பார்க்கும் பொழுது சம்பந்தர் தேவாரத்தை நான் இது வரையிலேயும் தடவை திருப்பி திருப்பி படிச்சிருக்கேன் அப்பறதை முப்பத்தாறு படிச்சிருக்கேன் சுந்தரரை நூறு பேரு படிச்சிருக்கேன் திருவாசகத்தை நூற்று கணக்குக்கு மேல படிச்சிருக்கேன் ஆமா ஆப்பிளை போட்டாலும் அளந்து போகும் என்பது போல அப்படி இந்த வருஷந்தோறும் படிக்கிறதுல இதுல ஒரு நாள் விட்டு போகுதுன்னு வச்சுங்க விட்டு போக கூடாது நியமம்னு போயிருந்ததை அந்தந்த செய்து முடிக்கணும் காலையில ஆறு மணிக்கு ஒரு நாளைக்கு காப்பி குடுத்து பாருங்க மறுநாள் ஆறு மணிக்கு நீங்க காப்பி கேட்கவே வேண்டிய தேவை இல்லை தானே வயறு கேட்கும் காபி காப்பி உண்டா இல்லையா அதே மாதிரிதான் ஆக அப்படி படிச்சுக்கிட்டு வரும் பொழுது சைவ சமய சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா மார்கடி மாதம் திருவாதிரைக்கு முன்னே கொஞ்சம் கவனமாக கிடணும் பத்து நாள் திருவம்பாவை பத்து பாட்டையும் இருபது பாட்டையும் படிக்கணும் அந்த இருபது நாள்லையும் தேவாரம் படிக்க கூடாது அப்படி தேவாரம் படிக்கணும்னு நினைச்சியே ஆனால் திருவம்பாவைய படிச்சு விட்டு படி அப்படின்னு நியதி இருக்கு இந்த நியதிய யார் உண்டு பண்ணி நானு என்ன கேட்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து நான் இந்த தேவாரம் ஓதுறதுக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி எனக்கு வேற வேலை தானே இல்லையா வருஷத்துக்கு மேல பாது மூணு வருஷம் இருந்தாலே அந்த நியதி உண்மை என்று ஒத்துக்கொள்ளப்படும் இல்லையா ஒருத்தன் ஒருத்தன் ஒரு ஊர்ல மூணு வருஷம் இருந்துட்டான்னா ஓட்டு இல்லையா ஒரு தலைமுறை என்பது இருபது வருஷம் இல்லையா திருவம்பாவை அவ்வளவு முக்கியம் கொடுத்துருக்காங்க வீட்டு கல்யாணத்துக்கு யார் யார் வந்தாலும் வராட்டி போவோம் சரிதான் நீங்க ஒருத்தர் வந்தா எங்களுக்கு போறோம்னு சொன்னா அப்ப அத்தனை பேரும் வந்தாலும் சரி வராட்டி போவான்னு சரி இவர் ஒருத்தர் வந்தா போறது தானே அவங்க நினைக்கிறாங்க திருவம்பாவை பத்து நாளையும் படிச்சா போறோம் பாக்கி நாளில் அந்த திருவம்பாவை படிக்கிறது இல்லை என்பதும் நீங்க எண்ணிக்கொள்ளுங்க இப்போ எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா சரி அப்படி இருக்கட்டும் வைஷ்ணவத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா திருப்பாவையில முப்பத்தோரு பாட்டா முப்பது பாட்டா இருக்கு இல்லையா முப்பத்தொன்னா முப்பதா ஆமாம் அந்த பாட்டை தினந்தோறும் ஒண்ணு ஒன்னு படிக்கிறதுன்னு அவங்களுடைய நியதி அவங்களுடைய நியதி அது ஆமா இப்ப பொங்கல் அன்னைக்கு வாசல்ல பொங்கல் பண்றோம்ல உண்ட இல்லையா வாசல்ல வைக்கிற பொங்கல் எங்க வீட்டுல வாசலில் வைக்க கூடாது என்பது நியதி எங்க வீட்டுல ஆமா உள்ளமா வைப்போம் ஏன்னு கேட்டால் ஒரு பத்து பரம்பரைக்கு முந்தி எங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு வாசலில் பொங்கல் வச்சு நெவேத்தியம் பண்ண போகிற வேண்டிய வேலையில் அந்த வீட்டுக்காரன் இறந்து போயிட்டான் அது எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவோ தாத்தாவுக்கு தாத்தாவோ எங்கள் அம்மா சொன்ன இது அதுலேருந்து வாசலில் வைக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க இப்போவும் எங்கள் வீட்டில் அவசரத்தில் வைக்கிறது கிடையாது பொங்கல் இது வீட்டு ப பரம்பரையினுடைய பழக்கம் இந்த வைஷ்ணவத்தில் ஒரு செய்யுள் படிக்கிறது அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க ஆனா அது பூரா எனக்கு நான் இப்ப சைவத்தில் நான் இவ்வளவு விளக்கமா சொல்லும் போது வைணவத்துக்கு நான் சொல்லாம விட்டுடுறேன் என்ன காரணம் அதுல எனக்கு பழக்கம் இல்லை என் வீட்டை பாக்குறதுன்னா எனக்கு சரியா இருக்கு அடுத்த வீட்டுக்காரன் வீட்டை பத்தி எனக்கு அவலை இல்லை இல்லையா ஆமா ஆமா ஆனா அந்த முப்பத்தொன்னும் படிக்கிறதுன்னு இருக்கு இதை என்ன பண்ணாங்க ஒரு அறுபது வருஷத்துக்கு முந்தி நம்ம நாட்டில் இந்த கழகத்தினுடைய இயக்கம் ஜாஸ்தியாக இருந்தது இவேரா. அப்போ அண்ணாத்தோட மருக்குன்னு அந்த கட்சியில இருந்த காவம் அப்புறமா தான் பிரிஞ்சாங்க திகா திமுக அப்ப என்ன பண்ணாங்க இப்ப நாட்டிலே தெய்வீக நிறைய கெட்டு போடும் போது இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த பெரியவர் சங்கராச்சாரியர் அப்ப இருந்த பெரியவர் அவரை போய் கேட்டாங்க நாட்டில் தெய்வீக நதியை குறைஞ்சி போயிடும் பொருள் இருக்க இது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் தினந்தோறும் திருவம்பாவை படிக்கிறதுன்னு வைக்கணும் வைணவத்தில் திருப்பாவை படிக்கிறாங்க அதே மாதிரி படிக்கலாம் அதனால என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா திருப்பாவையில் ஒன்று திருவம்பாவையில் ஒன்று திருப்பாவில் ஒன்று திருபம்பாவையில் ஒன்று சேர்த்து படிங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுதான் ஆமா அப்பொழுது சைவர்கள் இதாவது நடக்கட்டும் நடக்கட்டும்னு படிக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு நடுமத்தில் என்னன்னு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலயோ நவகிரகம் எல்லாம் ஒன்னா கூடுது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் வந்துடும் ஜோசியத்தில் அப்படி ஒன்னா வரும்பொழுது நாட்டுக்கு பெருந்தீங்கு வரும் இந்த கடல் கொந்தளிக்கலாம் பூமி பெறலாம் பூகம்பம் வரலாம் என்ன இடர்பாடு வரும்னு தெரியாது பெருந்தீங்கு வரும்னு எல்லாருமா போய் பெரியவரை கேட்டாங்க அப்போ அவர் என்ன பண்ணார் நான் சொல்கிறது சரியாக இல்லையான்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஆமாம் ஒன்று தெரியுமா ஐயா தெரியாது எழுபது வயசு எண்பது ஆ அது சாமிநாதன் கை தூக்குறது கை ஒத்தரவுக்கிட்டார் அப்படி கேட்டபோது அவர் பெரியவர் சொன்னார் அவர் வேதத்தை நன்றாக படித்தவர் யாரு பெரியவர் ஆகமத்தை நல்லா படித்தவர் அதெல்லாம் வடமுடி நூல் என்பது உங்களுக்கு தெரியும் இன்னும் ஏனைய சாஸ்திர நூல்கள்லாம் நன்றாக படித்தவர் அதிலிருந்து எடுத்துக் கொடுக்காமல் தேவாரத்தில் கோட ஒரு திருப்பதியம்னு ஒன்னு இருக்கு அதன் நாட்டில் இருக்கிறவனை பூரா படிக்க சொல்லுங்க இந்த துன்பம் வராதுன்னு சொன்னது அதன்படி எல்லா கோயிலையும் படித்தார்கள் எல்லா மனிதர்களும் படித்தார்கள் அந்த தும்பம் வரல இல்லையா ஆமா இது இந்த சாமிநாதன் ஒருத்தருக்கு தான் தெரியுது இங்க ஆக அந்த மாதிரி இந்த திருவம்பாவையும் படிங்கன்னு சொல்லிட்டாரு அதுலேருந்து அந்த நியதி வந்தது இல்லையா ஆமா இல்லைன்னா மார்கடி மாதம் திருவாதிரைக்கு முந்தி பத்து நாள் திருபம்பாவை ஓதுகிறது தேவாரம் ஓதுவது இல்லை தேவாரத்தை ஓதணும்னு நினைத்தால் திருபம்பாவையை ஓதிபிட்டு அப்புறமா ஓதணும் தென்னாடி நான் சொன்னது உங்களுக்கு மனசில் ஆயிருக்கும் அல்லவா இந்த கட்டுப்பாட்டை நீங்கள் தெரிஞ்சுங்க போறோம் நடக்கிறமா நடக்கலையாங்கிறத பத்தி அப்புறமா பார்த்துக்குவோம் கட்டுப்பாடு எப்படி வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் இல்லையா ஆம் தேவார பதியத்துக்கு முன்னாடி புத்தகத்தை பார்த்தீங்கன்னா திருச்சி இருக்கும் முடிவில் பார்த்தீங்கன்னா திருச்சி இருக்கும் ஒரு பெரிய மடத்திலேருந்து திருவாசகம் போட்டோம் அதை திருச்சி டம்பலமே போடாமல் போட்டுட்டான் அந்த புத்தகத்தை தூக்கி போட்டாங்க அல்ல ஏன் திருச்சி போடலையா இந்த புத்தகம் வேண்டான்ட்டாங்க அல்லவா ஆம் கட்டுப்பாடு நிய நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நடந்தா சரி அந்த மாதிரி இப்போ திருவாதிரை நடந்து கொண்டிருக்கு கோயில்கள் என்ன செய்வாங்க சிவன் கோயில் சிவனுக்கு பூஜை பண்ணும்போது ஒரு பாட்டு சொல்லி உடனே ஒரு தீபாராதனை இரண்டாவது பாட்டு சொல்லி உடனே ஒரு தீபாராத இருபது பாட்டுக்கும் இருபது தீபாராத நடக்கும் சிதம்பரத்த இப்பவும் பல கோயில்கள் இருக்கிறது நான் சின்ன பிள்ளைகளை திருப்புவனூர்னு ஒரு ஊரில் இருந்தேன் பன்னெண்டு வயசு வரல பன்னெண்டு வயசு வரலையும் நான் அந்த ஊர்ல இருந்தேன் எனக்கு வயசு எண்பத்தி ரெண்டு இந்த கோயில்ல நடந்த நியதிகள் என் நெஞ்ச விட்டு ஆகல கோயில கெண்டாமணி அடிக்காம பூஜை பண்ணவே மாட்டான் தேவாரம் சொல்லாம பூஜை பண்ணவே மாட்டான் அப்படி பார்த்தவன் நான் ஆமா சுவாமிநாத பிள்ளைன்னு ஒருத்தர் அவரு இந்த திருவம்பாவை சொல்லுவார் கிட்ட நின்னு கேட்டவன்மா அந்த கோயிலில் ஓதுவார் கிடையாது சாம்நாத தோற்கி பெறவர் அவர் பாடுவார் இல்லையா ஆனந்த நாள் இப்ப நம்ம கோயில்கள் எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா தேவாரத்தை தூக்கி எஞ்சித்தான்கள் ஆமா யாரும் கவலைப்படலை சொல்ல போனா தேவாரம் அவமதிக்கிற இடம் திருக்கோயில்கள் சைவ கோயில்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாலா வட்டத்தில் இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா தேவாரம் திருக்கோயில்கள் இருக்க வேண்டிய நேதி இல்லை அப்படின்னு ஒரு நிலை வந்துவிடும் ஆமா திருநீலகண்ட நாயனாரும் ஒருவர் இருந்தார் சிவபக்தர் தில்லைவாட திருத்தோண்டு தொகையில முதல் அடியார் அவர் இளமையின் காரணமாக வேற ஒரு பெண்ணு கிட்ட அவர் போயிட்டு வந்துட்டாரு இது மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு நாளைக்கு தானே போனார் போனா போயிட்டு போகுதுன்னு விடல இருந்த அம்மா ஆமா தவறு பண்ணினியா வேற ஒரு பெண்ணு கிட்ட போயிட்டு வந்தியா எ தீண்டாதீர் கண்டம் அப்படின்ட்டான் பெரிய புராணத்தில் வருதுல்லவா நியதி எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது பாருங்க அன்னைக்கு அந்த அம்மா போனா போகுதுன்னு விட்டுட்டான் இந்த அம்மா தூக்கி அஞ்சு அவளோட போயிருப்பாரு போயிருப்பாரு மாது சொன்ன சூழல் இளமை துறக்கவரில் பட்டியல் பட்டத்தடிகள் சொல்லுவதற்கு இடமில்லாமல் போயிருக்கும் உடனே பார்த்தார் அவர் எம்மை தீண்டாது இருந்து சொன்னீரா தமிழ் தெரிஞ்சிருக்கு ஒருமைக்கும் பன்மைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு அவன் வந்தான்னா ஒருமை அவர்கள் வந்தார்கள்னா பன்மை அவர்கள் என்பது பலர் அவன் என்பது ஒருமை ஒருத்தன் ரெண்டு பேர் ஒருத்தன் இந்த இலக்கணத்தை தெரிஞ்சிருக்காரு அவரு யாரு திருநில கண்டர் குழையவனாக இருந்தும் தெரிஞ்சிருக்காரு எம்மை என்று சொன்னாயா உன்னையும் அல்லாமல் எந்த பெண்ணையும் இனி மனதாலும் தீண்ட மாட்டேன் கடைசியில வயசு தொண்ணூத்தி ஒன்பது நூறு வயசு ஆகிற வரலியும் எந்த பெண்ணையும் மனசாலியும் திண்டலவர் அதத்தான் பட்டினத்தடிகள் சொன்னார் மாது சொன்ன சூழல் இளமையை துறக்க வல்லே நல்லேன் வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன் மாது சொன்ன சூழல் இளமை துறக்க வல்லே நல்லேன் நாடாடியில் கண்டிந்து அப்ப வரலேன் அல்லேன் இனி ஆடாவது எப்படியோ திருக்காலத்தி அப்ப இருக்கு என்பது பட்டினத்தார்பாடு அதனால ஒரு நாளைக்கு தானே தேவாரம் இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா இனிமே திருக்கோயில்களில் தேவாரத்தையே கண்டுபிடிக்க முடியாது ஆமா ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயிலே நாற்பது ஒருவார் வச்சிருந்தான் என்று வரலாறு இன்னைக்கு எத்தனை கோயில்களில் ஓதுவாறு இல்ல ஓதுவாறு இருக்கிற இடத்துலயாவது பாட விடுறானுங்களா பாட விடுறானுங்களா சைவ உலகம் பாத்துக்கிட்டு தானே இருக்கு இல்லையா ஆமா எனக்கு ஒண்ணும் இல்லை ஐ ஆம் ரெடி எண்பத்தி மூணு வயசு இன்னைக்கோ நாளைக்கோ நான் போயிடுவேன் நாங்களோ ஓப்பட மாட்டேன் எதிர்காலத்தை நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் என்ன நடந்தால் வாழ வேண்டியவர்கள் நம்ம செய்வ சமயத்தில் இப்படி இப்படி தேவாரத்தை அவமதிக்கிறார்களே என்ற எண்ணம் உங்களுக்கு வரட்டும் அது செயலில் ஈடுபடுங்கள் ஆம் என்று சொல்லி இப்பொழுது திருவம்பாவை தான் நான் முடிந்தவர் பாடப்பத ஆதி அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் பால் தடங்கன் மாதே... மண உதையோயோ நின்று சவிதான் மாதேவன் பார்க்கண்கள் பாக்திய வாக்கொலி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார மழியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேல் ஒரு பாவாய் நனரு நன நனரி நன நன இதே தோழி பரிசேல் ஓர் Em babaa பரஞ்சோதி கெண்ப ஏரா பகல் நாம் பேசும் போதெது இப்போதாரிக்கே பாகம் பர ஜோதி கெண்ப இரா பகல் நாம் பேசும் போதெது இப்போதாரிக்கே வேதமும் வைத்தனையும் வேதமும் வைத்த <laughs> ோ விடமிோ சைவத்தில் இருக்கிறவங்க சில பேர் தேவாரம் ஒருவாரி என்ன அப்படின்னு சொல்லுகிறார்கள் எத்தனையோ கோயில்கள்ல நல்ல வசதியான கோவில் இல்லையா எக்கச்சக்கமான காசு அங்க ஓதுவார் இருக்கா பாருங்க சரி மாங்காடு புண்டிய உடச்சா லட்சக்கணக்கில் வருது ஓதுவா இருக்கா நான் பாருங்க ஏன் அங்க இருக்கிற பெருசாரிய ஓதுவார்களை வைக்கப்பட மாட்டாங்க ஏமா சைவர்கள கண்டிக்கிறான் ஏன் ஏன் ஓதுவார் போடல ஏன் போடல கோரிக்கை பணம் வருதுல்ல சரி இது குறுக்கட வேண்டாம் சொல்லி பாருங்க பார்க்கலாம் சரி பாருங்க சொல்லச்சு உங்களை நீங்க வாழ முடியாது இல்லையா ஆ இதெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்க பட்டணம் கோயிலுக்கு என்ன காசு பஞ்சமா இல்லை மாங்காட்டு கோயிலுக்கு தான் என்ன பஞ்சமா கேட்குறேன் நீ எத்தனையோ கோயில் இருந்த மாதிரி கிடக்க காரணம் அங்கே இருக்கிற பெருச்சாளிங்க தான் காரணம் கோயிலில் இருக்கிற பாருங்க பெர்ச்சாளிங்க அந்த பெர்ச்சாலிங்க தான் இந்த போதுவார்களை மாங்காட்டை ஒரு போதுவார்தான் அங்கே இருக்கிற பெருச்சாலிங்க தான் சேர்ந்து கேட்டுட்டான் அவங்க நல்லா தெரியும் எனக்கு தேவாரம் வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறான் நாலு பேர் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு கேட்டான்னு சொன்னேன் ஓஹோ தேவாரம் வைக்கணுமா அப்படின்னா போமா தோணும் நமக்கு என்னென்ன போனோம்னா அவ்வளோதான் தமிழ்நாட்டு கோவில்கள்லேயே இனிமேல் ஓதுவாராக இருக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் முடிந்தால் அதற்கு முயற்சி பண்ணுங்கள் என்று சொல்லுவதை தவிர நான் வேற ஒன்னும் செய்ய முடியாது இங்க நினைக்கலாம் தருமர சாமி நான் ஏதோ வருமானம் பொருட்கள் கத்துறாரு அப்படின்னு என் கதை முடிஞ்சு போன கதை ஆமா நான் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நாங்க அவலப்படுங்க நான் எந்த நான் வேலையை தருமன படத்துலருந்து வேலைய விட்டதுக்கு அப்புறம் நான் எந்த கோயிலுக்கும் நான் வேலைக்கு போகலையே எந்த கோயிலுக்கும் போகல எந்த மடாலயத்துக்கும் போகல ஆமா போட அந்த தேவாரம் என்னை காப்பாற்றும் அப்படி இருந்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அன்றைக்கு நான் வேறையை ரிசைன் பண்ணேன் எத்தனை வருஷம் ஆச்சு சாப்பிடாமையா இருக்கேன் பட்டினியாக கிடக்கிறேன் கேட்குறேன் இல்லை நடக்க வேண்டியது நடக்கலைங்கிறதுக்காக சொல்கிறேனையே தவிர இது என்னுடைய பர்சனல் ஒன்றும் கிடையாது ஆமாம் போயிருக்கேட்ட என்ன சொல்லுவான் அவருக்கு ஏதோ தொழில் ஓடையா அதனால சொல்றாரு அப்படின்னு சொல்லிவிடுவான் அதை கடுக்க நீங்க பேசாம வந்துருவீங்க அதுக்காக தான் இதையும் சொல்றதுனா இல்லவா ஆமா ாய் முன்பந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூறி சித்தி கப்பேது ஞாபகம் வருந்து சொல்றேன் இல்லையா வருஷப்பட பெண்ணகி முத்துமத்தான் சென்னையில் பாடிட்டு இருந்தேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை முத்துக்கூர் சாமிக்கு சந்ததிக்கு பாடம் வரும் அத்தன்னு சொல்லிட்டு நிறைய தான் கொடுக்குறான் ஒரு ரூபா கொடுப்பான் ரெண்டு ரூபா கொடுப்பா இல்லை பத்து ரூபா கொடுப்பா இல்லை நூறுரூவா கொடுப்பா வாங்கிக்கிட்டேன் எவ்வளவு இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு நூறுரூபா இருந்துரும் ஐயாயிரம் ரூபா யாயிரம் ரூப அவ எனக்கு பணம் கொடுத்துட்டு போன்னு கேட்டன அவர கேட்டா கேட்க மாட்டேன ஆமா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போறான் அவன் கொடுத்தான்னு நான் நினைக்கல தேவாகரமும் கொடுத்தது ஆமா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நாலு முழ வேட்டி வாங்கினேன் படிக்கல நாற்பத்தி ரெண்டு தேவரம் படிக்கிறேன் வேலையை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்ப நாலு முழ வேட்டி ஏழரை அணா ஒரு வேட்டி ஆமா ஒரு துண்டு மூணான ரெண்டு வேட்டி ரெண்டு துண்டு வாங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு நான் தேவாரம் பாட ஆரம்பிச்சேன் வேட்டியே வாங்கல யாரும் கொடுக்கப்படாத ஒருத்தன் நினைக்கிறான் கொடுக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான் ஐயா ஆமா இந்த நாற்பதுல வேட்டி வாங்கின பாருங்க அத்தோட சரி அத சொன்னார் சுந்தரர் இம்மையே தரும் சோரும் கூறையும் தேவாரம் பாடுற சிவனை பாடுற உனக்கு சோத்துக்கும் துணிக்கும் குறைச்சல் இல்லடா நடக்கிறத நான் பாக்கற ஆமாவா ஆமா ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு போன கேட்ட ரூபா கொடுத்துருப்பே பத்து ரூபா கொடுத்துருப்பான்னு கேட்ட மாட்டேன் கேட்க மாட்டேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு உண்டு ஆனா கொடுத்ததான் வாங்கிக்கணும் ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு போய்கிட்ட திரும்பி கூட பார்க்கலாமா போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி தேவானம் கொடுக்குது சம்பந்தர் பண்ணாரு ஆயிரம் பொன் கொண்ட மூட்டையை கொடுத்தான் சுந்தர பான பொன் கொண்ட மூட்டையை கொடுத்தான் பன்னிரெண்டாயிரம் பொன் ஆமா அந்த பரம்பரை நாங்க நம்பிக்கை உண்டு அந்த பதியத்தை நான் தனந்தோறும் படிப்பேன் கடவுள் எனக்கு வறுமை என்ற கோட்டு கீழே என்னை கொண்டு போகாம வச்சிருக்கிறோம் போருமல்லவா அல்லவா ாய் முன் வந்து எதிரெழுந்து அன்புடைமே எல்லோ மறியோமோ சித்தம் அடகியார் வாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரம்பா ஆன ஏபரி நானின நான I've been out गया <laughs> है नीदा नीदा नीदा पकरीदा नीदा नीदा नीदा नीदा पापा नीदा नीली சம்பந்தருடைய தேவாரத்தில் திருக்கடை காப்பு என்று சொல்லுவார்கள் கடைசி பாட்டு இருக்க அத சம்பிரதாயத்தில் வந்து திருக்கடை காப்புன்னு சொல்றா திருக்கடை காப்பு என்பதை சம்பந்தரன் சுந்தரம் தான் சரியாக கையாண்டுருக்காங்க அப்பர் ஒரு சில பதியத்தில்தான் கையாண்டுருக்க அதனால கையாளாதவனால குற்றம் என்று நான் சொல்ல மாட்டேன் அது அவர்கள் விருப்பம் இல்லையா ஆம் அதுல சம்பந்தருடைய பதியத்துல ஒரு ஒரு பதியத்துல எம்பிதான் எனக்கு முதம் என்று தொடங்கும் ஒரு திருப்பதிகம் தேவான அத்தனையும் தெய்வீகம் உடையது அதுல ஒரு எழுத்து கூட வேஸ்ட் அல்ல இல்லையா அப்படின்னு வருதுன்னா ஆண்ட ஒரு ஈ வருது சரிதான ஓரளவுக்கு தான் தெரியும் அந்த ஈய இல்லையா அந்த மாதிரி கிடையாது இதுல ஆமா அந்த திருக்கடை காப்புல சம்பந்தர் ஒரு இடத்துல சொல்றார் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே கண்ணடைந்த மது பிராபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவைவல்லார் பொன்னடைந்தார் பொன்னடைந்தார் அடுத்த பதம் போகங்கள் பல அடைந்தார் சில பேர் எனக்கு தெரியுமா இந்த ரெட் இர்த்துன்னு பாருங்கள் இந்த ரெட் இத்தில் ஒரு நண்பர் எனக்கு அவர் 7 ரைஸ் மில்லு எத்தனை ஏழு ரைஸ் மில்லு ஆமாம் அவர் காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஒரு ரைஸ் மில்லில் இருப்பார் ஒம்பதுல பன்னெண்டு வரைக்கும் ஒரு ரைஸ் மில்லு இருப்பார் பன்னெண்டுலேருந்து மூணு வரைக்கும் ஒரு ரைஸ் மில்லில் இருப்பார் மூணுலேருந்து ஆறு வரலையும் ஒன்று அப்புறம் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் மூணு மணி நேரமா அங்கேயே உக்காந்துக்கிட்டு தவிடு தின்னு இருப்பாரு வீட்டில் போய் சாப்பாடு போட்ட வீடு பூரா பெரிய ஹால் இருக்கு அதை பூரா ஹேர் கண்டிஷன் பண்ணியிருக்காரு அதில் யார் தூங்குறா வேலைக்காய் தூங்குறா இவர் ரைஸ் மில்லில் உட்காந்துருக்காரு ஆமா ஆனால பொன் கிடைச்சால் போருமா அதை அனுபவிக்க வேண்டிய பிராப்தியும் இருக்கணும் அடைந்தார் பல அடைந்தார் சொல்லிட்டு அந்த ஆண்டு சொல்றார் புண்ணியரே இந்த பொண்ணும் போகமும் கிடைச்சதுன்னா அவன் புண்ணியவானாக இருக்க மாட்டான் பாவிகவே இருப்பான் பெரும்பகுதி அந்த பொன்னையும் பொருளையும் யாராருக்கும் அள்ளி கொடுத்துக்கிட்டு பாவத்தை சம்பாத்திட்டு வந்திருப்பான் திருமூலர் திருமந்திரத்துல சொன்னார் திலம் அத்திரை திலம்னா தெல்லு எள்ளு எள்ளத்தனை பொன்னை ஒரு பாவிக்கு ஒருத்தன் கொடுத்தானே ஆனால் கொடுத்தவன் முதல்ல நரகத்துக்கு போவான்னு எழுதினார் யார் எழுதினது திருமூலர் இல்லையா அதனால பெரும்பகுதியை காசு படைத்தவன் பூரா பாபியாகத்தான் இருப்பான் அவன் புண்ணியமானாக இருக்க முடியாது திருத்தொண்டு புராணத்தில் காணப்படுகிற பணக்காரர்கள் அத்தனை பேரும் புண்ணியமான்களாகவே இருந்தார்கள் அல்லவா ஆமா என்பதை நாம எண்ணிக்கொள்ளும் ஆனால் தான் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியதே அப்படின்னு எழுதி வச்சார் யார் திருஞான சம்பந்தர் நம்ம சைவ சமயத்துக்கு அவர் தான் தலைவர் இல்லையா சேக்கிடாரு பெருமான் அவரை சொல்லும்போது சப முதல்வர் சம்பந்தர் அப்படின்ட்டார் சபத்துக்கு முதல்வர் யார்றாங்கன்னா தனியான சம்பந்தர் தான்ட்டார் அல்லவா ஆமாம் அதுல எனக்கு நம்பிக்கை உண்டு அசையாத நம்பிக்கை ஆமா நான் படுத்திருப்பேன் பக்கத்திலேயே பெஞ்சில் தேவார புஸ்தகம் அடுக்கி வச்சிருக்கோம் இரவு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சேன்னா தேவார புத்தகத்தை விரிச்சி ஒரு பதியும் ரெண்டு பதியும் படிச்சுட்டு மறுபடியும் படுப்பேன் ஆமாம் தேவார திருவாசனம் அவ்வளவு உயர்வு என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் ஓகேப்ப நீ சொல்றதை பார்த்தா நாங்கள் எனக்கு இல்லையா நீ அப்படின்னு என்ன திருப்பி கேட்டுறதுங்க இருக்கும் நான் இப்படி சொல்றதுனால இன்னும் கொஞ்சம் அது அழுத்தமாகும் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் மருந்து சாப்பிடணும் சாப்பிட்டுட்டே இருக்கல Ya. Ala vena na. Tadarinanala la. வேதத்துல வந்து மூணு சுரம் தான் இருக்கு வேதம் வந்து இசைப்பாடல் தான் ஆமா நான சரியா பச்சு மூணு சுரம் தான் பேசுறாங்க தேவரத்தில் பாத்தீங்கன்னா ஏழு சுரம் பேசுது இந்த நாட்டு மக்களை வசப்படுத்துவதற்கு எதிரா வழி பார்த்தார் சம்பந்தர் ஆனால்தான் பாடல்களை போல இசையில கொடுத்தார் ஆமா அதான் சொன்னார் தமிழ் வர ஞான சம்பந்தம் இப்ப இருக்கிற சைவ தலைவர்கள் தான் ஓதுவார் தேவையில்லையா சும்மா புரோசார படித்தாலே போறோம் அப்படிங்கிறாங்க தப்பு தப்பான வழி ஆமா இசை என்பது பத்தியம் போல பாடல் என்பது மருந்து போல இந்த மருந்தை சாப்பிடும் போது இந்த பத்தியம் அவசியம் ஆமா நான் ஒரு வைத்தியனு போனேன் வரதில்ல ஏதோ எங்கள் வீட்டில் சொல்றாங்கன்னு இழுத்து போனாங்க இதைத்தான் போனேன் கொஞ்சம்னா நல்லெண்ணெய் கடுகு சேர்க்கப்படாது மருந்தை அவரை சாப்பிட சொல்லுங்க தப்பி தவறி நல்லெண்ணெய் கடுக்க சேர்த்து கை காலை இழுத்துவிடும் அப்படின்னு சொன்னான் இந்த மருந்தை எடுத்து அவன் கையில் கொடுத்து நீயே வச்சுக்க எனக்கு வேண்டாம் நான் போறேன்ட்டு ஆமா இப்படி சொல்லுவாருன்னு அவன் அப்போ சொல்லிவிட்டான் இவர்கிட்ட இதை சொன்னம்னா அவர் மருந்து திருப்பி கொடுத்துட்டு போயிடுவாரு பாரு சொல்லிருக்கான் அதே மாதிரி நான் கொடுத்துட்டு ஆமா பிரத்தியாருடைய வம்புக்காக ஒரு ஜோசிய போய் உட்கார்ந்த நானே தமிழ்நாட்டில் ஒருத்தர் பேப்பர் எடுத்துறார் சரி அது வேண்டாம் விட்டுறேன் சொல்லு சொல்லக்கூடாது விட்டுறேன் நான் போனேன் இந்த ஜோசியனுட்ட அவன் கேட்டான் ஜோசிய ஒழுங்க அவன் நான் சொல்றேன் ஒன்னுகிட்ட இருக்கிற செல்வத்துல பாதி எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டான் என்ன எப்படி காணிக்கையா கேட்கிறான் அப்ப என்ன அர்த்தம் என் வீட்டில் பாதி அவன் எழுதி கேட்கிறான்னு அர்த்தம் இல்லையா பார்த்தேன் கோபம் வந்துடும் ஏய் உன் ஜோசியமும் வேண்டாம் உனக்கு நான் காணிக்கும் கொடுக்க வேணும் போட அப்படின்னு சொல்லிட்டேன் ஆமா அவன் சொல்லி மூணு வருஷம் ஆகி அந்த மனித மனதை ஒழுங்காக அறிவை ஒன்றா ஒழுங்காக செய்கையை ஒழுங்காக அவன் ஆக்கி கொண்டிருப்பானே ஆனால் மருந்தும் தேவையில்லை ஜோசியமும் தேவையில்லை தேவையே கிடையாது ஆனால்தான் அவர் சொன்னார் வள்ளுவர் மருந்தன வேண்டா யாக்கைக்கு அற்றது போற்றி உண்ணின் அப்படின்னாரு இல்லையா நீ சாப்பிட்டது ஜீரணம் உனக்கு மருந்தே தேவை இல்லைடா எழுதி வச்சார் என்ன தப்பு என்ன தப்பு கரெக்டா எழுதி வச்சாரு நான் ராத்திர சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஏன் மத்தியானம் சாப்பிட்டு ஜீரணம் ஆகுறன்னு அர்த்தம் இல்லையா அந்த ராகிிக்க இல்ல இப்படியே கெடுத்து நாட்டை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆமாம் அதத்தான் சம்பந்த சொல்றது மாதோர் கூறனை வலஞ்சு மருவிய மருந்தினை வயற்காடி நாதன் வேதியம் ஞான சம்பந்தன் வாய் நவித்திய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று சரியா தூய் போட்டார் அவர் ஆமா தேவாரமும் படிச்சுக்கடிச்சுக்கிடான்னு விட்டாரு தான் ஆறு வருஷம் தேவாரம் படிச்சுட்டு நாலு வருஷம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போய் படாத பாடுபட்டு படித்தேன் ஒரு நாளைக்கு பத்து மைல் நடப்பேன் சரிம்மா பத்து மைல் நடந்து போய் படிச்சுட்டு வருவேன் சித்தூர் சிமுன்ன பிள்ளைகிட்ட வில்லாது வில்ல சித்தூர் சும் ஆமா நாலு வருஷம் படித்தேன் பயிற்சிக்க ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷம் ஒரு பேட்டா ஷூ வாங்குவேன் ஒரு மான்மார்க்கு கூட பத்து ரூபாய் ஒரு ஷூ வந்து ஒன்னு ரூபாய் ஒன்னார ஒரு வருஷத்துக்கு வரும் அடுத்த மார்ச் கொடை கொடைப்பையும் தூக்கி எடுத்துருவேன் ஆமா அவ்வளோ திறமைப்பட்டு படிச்சேன் இப்போ ஒரு நான் ஒரு ராகம் பாடுனா அதில் தப்பு எரிஞ்சு வர முடியாத முடியாது நடக்காது ஆமா அப்புற தேவாரம் பூரா ஒரு ரெக்கார்டில் பாடியிருக்கேன் ஐம்பத்தாறு ராகம் பாடியிருக்கேன் நான் அதில் ஆத்தட்டி சொல்லலை கடவுள் என்னை அதில் இயக்கிவிட்டான் அவ்வளவுதான் இந்த வழியில் போடல திருப்பினான் பாருங்க அவனு ஒரு பெரியவரை போய் கேட்டேன் நாலு வருஷம் நான் சங்கீத காலேஜில் படிக்க போறேன் நான் ஏழை நீ மூணு வேளை நாலு வருஷத்துக்கு சோறு போட்டா நான் படிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னேன் அவர் காங்கிரஸ்வாதியாவது உண்மையான மனுஷன் ஆயிரக்கணக்கில் பீரோல பணத்தை வச்சு பூட்டி சாவிய அந்த மாட்டுவாரு எவனால செய்வானா ஆயிரக்கணக்கில் பணத்தை வச்சு அந்த பீரோ பூட்டி அந்த பீரோலயே அந்த சாவியை மாட்டுவார் ஏ அது என்னதான் இருக்கும்பட ஒருத்தனும் தொடமாட்ட காங்கிரஸ்வாதி அவரை பத்தி நான் சொல்ல போனா நாள் போயிடும் விட்டுறேன் சந்தர்ப்பம் வரும்போது பின்னால் சொல்லுங்க அவற்ற போய் சொன்னேன் இல்லை சொன்னார் அவரு நாலு வருஷம் உனக்கு சோறு போடுறத பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை எத்தனையோ பேர் சாப்பிட்றான் அதில் நீ படிக்க படிக்க போறேன்னு சொல்கிற இங்கே நாலு பேர் படித்துக்கிட்டு இருக்கிறான் அதோட நீ படி வேண்டாம்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு கண்ட்ரோல் ஒவ்வொரு வருஷமும் நீ பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணினா தான் அடுத்த வருஷம் சோறு போடுவேன் சம்மதமானு கேட்டார் பெரிய வரை நான் தெலந்தோறும் வணங்குறேன் ஆமா ஏன் நாலு வருஷம் சோறு போடுவானா ஒருவேளை சோறு போடுவானா நாலாவது வருஷம் படித்து முடிச்சுட்டேன் பாஸ் பண்ணிவிட்டேன் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணியிருக்கேன் கொண்டு போய் இந்த ரெக்கார்டை காட்டின அவர்கிட்ட நீ பாஸ் பண்ணி முடிவேன்னு எனக்கு தெரியுமே கொஞ்ச நாள் நீங்க பழகறதுல இருந்தா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் எண்ணின எதற்கு சொல்றேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த ராகத்தை தெரிஞ்சு காரணம் என்ன சம்பந்தர் சொன்னார் ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டுக்கொண்டு வரமை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாதே இந்த சொல்லுதான் இல்லையா தேவார திருவாசகத்தை இசையோடு கேட்டதுதான் நமக்கு நன்மை பயக்கும் என்பது எல் நான் குரு ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ ரெக்கார்ட் பண்ணிருந்தேன் எஸ் பி பாரதவனி வந்த வழியா பெரிய என்ன வயசு அப்படின்னு கேட்டார் எண்பத்தி மூணு அப்படின்னு ஆ என்ன சொல்றீங்க எண்பத்தி மூணு மூணா பாட முடியுமா அவங்க கும்பிட்டு போயிட்டு இல்லை விட்டே இருந்தார் கேட்பது கல்வியை அவன் கொடுக்குறான் தினந்தோறும் அந்த கல்வியை அவன்கிட்ட கொண்டு சேர்த்து தெனங்கோயிலுக்கு போய் ஐம்பது பாட்டு அறுபது பாட்டு சொல்லுவான்ல மூலத்தில இருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா ஏன் வட்டி கேட்க போறான் ஏன் மூலத்தை கேட்க போறான் வாட வாடுற இன்னும் பத்து இருக்காடு கொடுத்த வீடா தமிழ் பாட்டு வரட்டும் வெளியில இப்ப திருமூர திருமந்திரம் பாடிட்டு இருக்கேன் வருமான நோக்கம் ரெண்டாவதுதான் எனக்கு பாட்டு வெளியாகுதான் தமிழ் பாட்டு அதை பார்த்துப்போம் இல்லையா சிலபோ பலகமரல் உன்னக்கரியான் ஒருவன் இருஞ்சிரா கேட்பன்றே வாய்த்திறப்பாய் முன்னந்தி சேர் மொழிகப்பாய் என்னானே என்ன ரயம் என்ன முதந்தோமும் சொன்னுங்கள் வெவ்வேறாய் இன்ன்துயிலதியோ பன்னஞ்சப்பேயர் போல் வாழா கிடத்தியால் என்னை துயிலில் பரிசேன சதரி ந நே ஆன சதரி ந ந and boom, purr again, இங்க கூட இசை பயின்றால் அந்த உலகத்தை விட்டு வரமாட்டீங்க ஆமா அது என்ன அமைச்சிருக்கான்னு தெரியுமா கடவுளே கடவுள் இசையை அமைத்து இருக்கிற முறை இருக்கிறத எண்ணி பார்த்தோம்னா நெஞ்சு வெடிச்சு போயிடும் ஆமாம் அப்படி அமைச்சிருக்கோம் என்ன பண்ணிருக்கான் சரிகமாக பதனிதான் தானிதபரி தான் போக்குள்ள ஏழு வரக்குள்ள ஏழு இருந்தா அது தாயிராக சரி அடுத்தபடி ஒரு ராக கொண்டிகரி விட்டு போட்டு போச்சு தா விட்டு போச்சு என்ன பண்ணினா சரிகாமிதா திரும்பி வரும்போது தாய் இல்ல அடுத்தபடி என்ன பண்ணியமா சதா பாதிக்குள்ள நீ இல்ல இப்படி கொண்டு வர்றான் யாவன் கடவுளே கடவுள் என்ன அமைப்பு தெரியுமா இப்படி எழுபத்தி ரெண்டு ராகம் தாய் ராகம் கொண்டு வந்தான் ஆமா இந்த எழுபத்தி ரெண்டுக்கு பிறந்த குழந்தைகள்லாதன அதனைத்தான் ஏழிசை கடல்னு சொன்னாங்க அது ஆமா ஏழிசை கடல் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடி எந்த புள்ளிவா அமைச்சானும் கடல் தான் அமைச்சானு சொல்றாங்க ஏழிசையாய் இசைப்பயனாய் அப்படி நிறைய சுந்தர ஏழிச்சை வடிவமாக அவன் இருக்கிறான் இந்த இசையின் பயனாக அவன் இருக்கிறான் அப்படின்னா கடலுக்குள்ள போன நான் என்ன திரும்பி இந்த கரையை திரும்பி பார்க்கல பின்னால் இருக்கிற கரையை நான் திரும்பி பார்க்க விரும்பல ஆமா அப்படி ஒரு தெய்வீகம் இந்த கலையில் இருக்கிறது இல்லையா அதோட நாட்டு மொழி தமிழ் பாடல்கள் தேவார திருவாசகம் திருப்புகள் இதை சேரும் பொழுது தெய்வீக காலம் ஆமாம் இதை நான் தினந்தோறும் எண்ணுகிறேன் அப்படி எண்ணும்போது தான் வேலாயுத ஓதுவாருக்கு அடிமை அப்படி தேவாரம் படித்தேன் சுப்ரண மொழியா இருக்க அவற்ற தான் சங்கீதம் முதல் பாடம் படிச்சுக்கிட்டேன் நான் மானசீக குருவாக கொண்டேன் எம் எம் தண்டமான தேசிகரை அவரை போற தமிழ் சொல்ல முடியாது ஆமாம் இந்த சொல்லு எப்படி பாருங்க நீத்தெத்த கடினம் ஐ ஏ மெத இத எடுத்து சோரம் இருக்கிறதா இல்ல கிடையாது பொய்யாத புனம தையா உரையும் மேடம் தேன் தேனா பாடி போட்டான் தமிழ் பாட்டு சொல்வதை அவர்கிட்ட கட்ட அவரை மானசிக குருவா நினைக்கிறேன் பாட்டு சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் முடியாது எனக்கு வேலை இருக்கு போயா ஏகலையன் மாறி இருந்துட்டு போயிடறேன் ஆமா பின்னால வருத்தப்பட்டார் ஐயோ சாமநாதன் வரேன்னு சொன்னானே நான் விட்டுட்டேனே இனிமே வரமாட்டானே அப்படி ஒரு கலை சித்தூர் புண்ணப்பிள்ளை போய் கொஞ்ச நாள் சங்கீதம் படிச்ச கடவுள் உண்மையான சங்கீதம் போடு அப்படின் பாரு அந்த ஏழு துறமும் முழு வடிவத்தில் நிற்கும் ஆமா அப்படி ஒரு இந்த கலை இந்த கலையை நம்ம வினா அடிக்கிறது நல்லதல்ல சதாரி நல சதாரி நல இந்த பள்ளிக்கூடத்துல இருந்தா இந்த உடற்பயிற்சி உடற்பயிற்சி கூடத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்பிரிங் வச்சிருப்பான் இப்படி இழுக்க சொல்லுவான் அதையா நல்ல வழிபடவன் இப்படி இழுத்து விடுவான் என்ன போல சோப்பிடலாங்க என்ன பண்ணுவான் இப்படி இழுத்து விட்டு பொத்துன்னு அப்படி இழுத்து பார்த்துட்டு பொத்துன்னு போட்டவன் நான் தான் இல்லையா அப்படி ராகங்கள்லாம் அப்படி அமைஞ்சிருக்க அந்த தெய்வீகம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அந்த சுதியை போட்டு பாடி பார்க்கும் போதுதான் கடவுளே இந்த ஏழுசைக்குள்ள நீ புகுந்துட்டு இருக்கியா ஏழுசை கிட்டதான் வரணுமா டெய்லி அந்த அந்த அந்த வேலையை செய்ய தவறவே மாட்டேனா ஆமா ஏ மன்னாரி ராஜகோபால பிள்ளை அவங்களுக்கு தெரியும்ல அவருடைய கொஞ்ச நாள் படித்தேன் அண்ணாபுரையின் சுற்றில் படிக்கும்போது சித்தூர்த்தி பின்ன பிள்ளை புரபசர் மன்னாரி ராஜகோபால பிள்ளை மன்னார்குடைய வைத்திருங்க பிள்ளை அவங்க எனக்கு வாத்தியாராக இருந்தாங்க காலையில எந்திரிந்த குருணங்கிவிடு அதுதான் அவங்க சொன்னது இல்லையா அது போதும் இந்த இசை ஏத்துட்டா அவனை பாட விடும் எவ்வளவு பாடப்படாது விடாது நடக்காது பாரதியாரோட பேர் நம்ம பாட முடியாமல பாரதிய பாரதி நல்லா கச்சேரி பண்ணிட்டு இருந்தான் தெய்வீகம் ஏத்துக்கல நிர்மம் மருந்து பார்க்கிறார் போட்டி அருளு கலில் போட்டி அருள் கனில் அந்தமாம் செந்தளிகள் போட்டி எல்லா உயிர் இன்னொருத்தரோ ஒருத்தனை கூட அந்த மாதிரி யுவராஜ்லாம் யாரோ ஒருத்தன் பாட முடியாமல போயிட்டு இருந்தான் யாதிகுமார் மாதிரியே ஆரோ பாடி நல்லா பாடினா பாட முடியாமல போயிட்டு ஆமா யுவராஜ் ஏத்துக்கலன்னா தூக்கி எரிஞ்சிடும் பவர் கை வச்சா தூக்கி எரிஞ்சிருந்து பாருங்க அந்த மாதிரி போற்றி அருளுகனில் அந்தமாம் செந்தழிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்ற மாம்புப்பாதம் போட்டி எல்லாம் உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றிமா நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய் கொண்டும் பொன்னார்கள் போற்றியாம் மார்கடி நீர அடையலூரம் பாபாய் ஆஹ் திருவம்பாவை பாடணும்னு நினைச்சேன் பல கருத்துக்கள் இடையிடையே வந்தது சொன்னால் அதில் நல்லது இருந்துன்னா எடுத்துக்கொள்ளுவீங்கன்னு தவறு இருந்தால் விட்டுடுங்கோ நல்லதாக வச்சுக்கொள்ளுங்க சொல்லி நம்ம பஞ்சாற்றம் சொல்லி இந்த இடத்த நமக்கு கொடுத்து நாலஞ்சு வருஷமாக நீ தமிழ்ச்சியை பாடிக்காட் என்று சொல்லியிருக்கிறவர்கள் வாழ்க என்று நாம் எல்லோருமா சேர்ந்து பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக்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 namo shivaya shivaya namo shivaya namo shivaya namo shivaya namo shivaya namo shivaya namo